ிாத்தயத்த வேத்தைக்காணையா கிருஷ்ணாஹே நம்மரன் பஜத்தியலம் தம் தமே கௌன்ய சதா தாவிஸ்ணர் பிரயாண கால ஸ்மரணத்தை பற்றி உபதேசம் பண்ண தொடங்கியிருக்கிறார் எவன் ஒருவன் மரண சமயத்தில் என்னையே நினைத்து கொண்டு சரீரத்தை அவன் என்னை அடைகிறான் இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இப்போ பொதுவாக ஒரு கருத்தை சொல்கிறார் அதாவது மரண சமயத்தில் ஒருத்தன் எந்த தெய்வத்தை எந்த தேவதைய நினைச்சு கொண்டோ இல்லாட்டி வேற ஏதாவது பொருளையோ எதை நினைத்து கொண்டு அந்த பொருளையே அந்த தன்மையே அவன் அடைகிறான் அப்படிங்கிற கருத்துப்படும்படி சொல்றார் எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் எம் எம் பாவம் ஸ்மரன் எந்தெந்த வஸ்துவ இல்லாட்டி இங்க முக்கியமா தேவத்தைகளேன்னு சொல்றான் சாதாரண தேவதைகளை அதாவது இந்த பொருளை தரக்கூடிய தேவதைகள் இன்பத்தை தரக்கூடிய தேவதைகள் இப்படிலாம் வேதங்களில் தேவத்தைகளை பற்றி சொல்லியிருக்கு அவன் வாழ்க்கையில் நிறைய பொருள் சம்பாதிக்கணும் நமக்கு அந்த தேவத பொருளை கொடுக்கும் இது நமக்கு கொடுக்கும்னு நினச்சின்னு இருக்கலாம் இல்லாட்டி வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் புல இன்பம் அனுபவிக்கணும் அப்படி சாதாரணமாகவும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த தேவதைகள்னு இல்லாட்டா கூட நான் நிறைய பொருள் ஈட்டணும் நிறைய புல நின்பம் தூய்க்கணும் நிறைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசையோடு ஒருத்தர் இருக்கான் அதையே நினச்சிக்கிட்டு அதுக்காகவே வாழ்க்கையை செலவு பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் பணத்தையோ பொருள்களையோ மற்ற இதையே தியானம் பண்ணின்னு இருக்கான் இறைவனை தியானம் பண்ணுறது சும்மா பேருக்கு தான் ஆக அந்த பொருளையே நினைத்து கொண்டிருக்கிறதுனால தியஜத்தியந்தே கலேவரம் மரண சமயத்தில் ஒருத்தன் எதை ஆழமாக நினைக்கிறானோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய தினந்தோறும் வாழ்க்கையில் எது ரொம்ப ஆழமாக இருக்கிறதோ அதுதான் மரண சமயத்துலேயும் வரும் அதனால் நம்ம நல்லா இருக்கிற போது நம்முடைய ஆழமான மனசில் நல்ல விஷயங்களையெல்லாம் பதிய வைக்கணும் அப்போ நமக்கு மறு எடுக்கிற போது இதில் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு தான் இது புரியும் இதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா பகவான் இதில் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறதுனால சாஸ்திரம் ஒரு நாளும் பொய் சொல்லாது நம்முடைய சிற்றறிவுக்கு இந்த பெரிய உண்மையெல்லாம் புலப்படுறதில்லை அதுக்காக வேண்டி சாஸ்திரத்தை குறை சொல்கிறதுனா நம்முடைய அறியாமையும்தான் சொல்லணும் அதை ஆகவே எவனொருவன் எந்தெந்த விஷயத்தை நினைத்து அது உயிருள்ளதாக இருக்கலாம் உயிரற்ற பொருளாக இருக்கலாம் தியஜத்தியந்தே கலேவரம் அந்தேனா மரணசமையே இந்த சரீரத்தை கலேவரம்னா உடம்ப தியஜதி எவன் தியாகம் பண்ணுறானோ தம் கவுந்தேய கவுந்தேயனா குந்தி அர்ஜுனா அதையே தத் சதா தத்பாவிதா தம் தமேவ ஏதி எப்போவும் எதை நினைத்து கொண்டிருக்கிறானோ அதைத்தான் அவன் அடைகிறான் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறார் இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எதை நீ ஆழமாக நினைக்கிறாயோ அந்த ஆழமாக நினைக்கிறதனுடைய தன்மையாகவே நீ அடையிறாய் அப்படின்னு பொதுவான ஒரு விதி எத் பாவயத்தீ தத் பவத்தின்னு சொல்லுவார்கள் ஆனால் இங்கே மரண சமயத்தில் எதை நினைத்து கொண்டு சரீரத்தை விடுறானோ அதையே அவன் அடைகிறான் வாழ்க்கையில் எப்பவும் ஓயாமல் எதை ஆழமாக ஒருத்தன் தியானம் பண்ணின்னு இருக்கானோ நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் மரண சமயத்துலையும் அதுதான் மேலே வரும் வாய் பேச முடியாட்டாலும் அந்த மனசுக்குள்ளே அந்த வாசனை பலமாக இருக்கிறதுனால அந்த வாசனைக்கு ஏற்ற பிறவி தான் அமையும் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும் அதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார் நாளைக்கு அதை படிக்கலாம் எம் எம் பாவம் மனமார்ந்திரஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில்